ய மமாச்சுோத்தோோமிந்திரிணம்மோம் மாஹம்மைய ய உஷி சன் ிா பதினைந்தாவது ண்டம் பிரணோவா அரா நா பித்தாணோத்த பிராணிய பிராணோ பிரி ஆசையக்காட்டிலும் உயர்ந்தது மேலானது வியாபகமானது பிராணன் இங்க பிராணங்கிறது சமஷ்டி பிராணன் ஹிரண்ய கர்ப்பனை குறிக்கக்கூடிய சப்தம் ஆகவே எல்லாமே பிராணன்தான் எல்லாம் பிராணனில் தான் இருக்கு அனைத்தும் பிராணனில் சமர்ப்பணமாக இருக்கிறது சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது பிராணன் சர்வவியாபி அசங்கா ஸ்வதந்திரஹா அசங்கத்துவத்தை பற்றி இப்போ பேச்சு இல்லை சொல்லப்போனால் பிராண சர்வ ஆதாரா சர்வ வியாபி ஹா மூணு முக்கியம் அனைத்திற்கும் ஆதாரம் பிராணன் அனைத்திற்கும் மேலானது பிராணன் அனைத்தையும் வியாபிப்பது பிராணன் பிராணன் எதனை சார்ந்தும் இயங்குவதில்லை தன்னை தானே இயக்கிக் கொள்கிறது ஆகவே அதான் பிராண பிராணேன பிராண பிராணம் ததாதி பிராணாய ததாதி அது வந்து பிராணனுடைய சுதந்திரத்தை குறிக்கிறது எதனாலும் பிராணன் இயக்கப்படுவதில்லை பிராணன் தன்னைத்தானே இயக்கிக் கொள்கிறது செயல்படுத்திக் கொள்கிறது ஆகவே பிராணன் தான் அப்பா அம்மா பிராணன்தான் பிராத்தா சகோதரன் உறவினர்கள் அண்ணன் தங்கை எல்லாம் சிஸ்டர் பிராண ஆச்சாரியா பிராணம் தான் ஆச்சாரியன் குரு போட்டவங்க சிஷ்யனும் பிராணம் தான் பிராணம் எல்லா உபலட்சணம் பிராமணனா உபலக்ஷணம் எல்லாருமே எல்லா மிளேச்சனும் சேர்ந்துதான் பிராணம் ஆஹ எல்லா ஜாத்தியும் பிராணம் தான் பிராணம் இந்த இடத்துல இல்லாமே பிராணன்னு சொல்ற போது இங்கிலீஷ்ல பிராணனுக்கு லைஃப்னு சொல்றாங்க சம்ஸ்கிருதத்துல ஜீவன் தமிழ்ல உயிர் சொல்லலாம் அனைத்தும் உயிர் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே இதுல நிறைய நுண்மையான அம்சங்கள் உண்டு படிக்க படிக்கத்தான் விளங்கும் பிராணசிய பிராணு கேனோபிஷத்தில் சொல்கிற போது அது வந்து சச்சிதானந்த பரபிரம்மனை குறிக்கிறது அந்த பிராணசப்தம் பிராணசிய பிராணகாங்கிறது வஷ்டி பிராண சமஷ்டி பிராணசிய பிராணகா இரண்யகர்பனுக்கும் அது பிராணனுங்கிற பிரம்மனை சொல்லுவோம் அந்த அர்த்தம் இங்கே எடுத்துக்க கூடாது இங்கே இரண்ய கர்ப்பந்தான் இங்கே உபாசனைக்காக சொல்லப்படுறது ஆகையினால எல்லாருமே பிராணந்தான் நம்ம பார்க்குற அத்தனை வஸ்துக்களும் பிராணன் பிராண ரஹிதமானதுன்னு சொல்கிறோம் ஆனால் அதுலேயும் நிறைய சொல்கிறாங்க இப்போ ஒரு ரிசர்ச் வருது மினரல்ஸில் கூட சோல்ஸ் இருக்குங்கிறான் மினரல்ஸ்ல எல்லாம் வாட்டர் மினரல்ஸ் இருக்கு அதில் கூட என்னன்னா புளூராலிட்டிங்கிறான் அதாவது கூட்டு ஆத்மாவான் இங்கெல்லாம் தனி ஆத்மா இருக்குங்கிறான் இதோ சயின்ஸ்ல சில சொல்றாங்க யாரோ பூந்துட்டாங்க திடீர்னு ஒருத்தர் வந்து உள்ள பூந்துடுறான் இருக்கு சாஸ்திரத்திலே இருக்கு அப்புறம் கூடுவிட்டு கூடு பாயிருது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகிடும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அதெல்லாம் இந்த மாய பிரபஞ்சத்தில் என்னெல்லாமோ விசித்திரங்கள்லாம் இருக்குது அந்த விசித்திரங்களை முழுமையாக நாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடியாது என்னெல்லாமோ விசித்திரம் நமக்கு பொதுவான ஜனங்களுடைய அபிப்பிராயங்கள் அனுபவங்கள் சில எக்ஸப்ஷன் கேஸு அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய அனுபவங்களை ஜென்ரலாக இருக்கிறவங்களால் புரிஞ்சிக்க முடியாது அதனால அதை நம்புறதா வேண்டாமான்னு அவங்களுக்கு குழப்பம் ஆனால் புரிஞ்சின்றவனுக்கு இது எல்லாரும் புரிஞ்சுக்க கஷ்டம் இப்படி இருக்கும் வேதாந்தத்திலே அதுதானே இது கொஞ்சம் விசாரம் பண்ணால் புரிகிற தான் இருக்குது இருந்தாலும் இது எத்தனை பேருக்கு புரிகிறது ஆகவே பிராணன் பிராண்தான் அப்பா அம்மா உறவினர்கள் நண்பர்கள் உபலக்ஷணம் தான் எல்லாமே தான் புல்லும் பிராணன் பசுவும் பிராணன் மரமும் பிராணன் ஸ்தாவர ஜங்க மாதின்னே வியாக்கியான இருக்கு அத்தனையும் பிராணன் பிராணம் தான் இவ்வளவு இருக்கு காட்சி அழிக்கிறது அ பிராணன் அந்தராத்மா இந்த ஸ்தூல சரீரத்தை வந்து நம்ம விராட்டுன்னு சொல்லுவோம் இப்போ சூக்ம திருஷ்டியில் சொல்கிறோம் ஸ்தூலமாக பார்க்குறோம் நம்ம சரீரம் தெரியும் ஸ்தூல சரீரம் இந்திரியங்களுக்கு பிரத்யக்ஷமாக இருக்குது உங்கள் சூக்ம சரீரம் அனுமானம் பேசுறத வச்சு அனுமானம் சரீரத்திலேருந்து ஜீவன் போயிட்டா சரீரம் வந்து ஜடமாயிடும் டெட் பாடி ஆக ீரம்ரீரம் பிரத்ஷம் இந்திரியங்களே வந்து இந்திரிய விஷய பிரகாசத்தினால தெரிஞ்சுக்கிறோமே தவிர இந்திரியங்களே பிரத்யம் கிடையாது ஒரு வகைய அபரோஷமாக இருந்தாலும் கூட இந்திரியங்களை வந்து இந்திரியங்களால பார்க்க முடியாது கண்ணை கண்ணாலே எப்படி பார்க்க முடியும் காத காதால் எப்படி கேட்க முடிய முடியாது இதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு போக போக நுண்மையா போயிட்டே இருக்கும் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு திருஷ்யத்தே துவக்ரியா புத்தியா சூக்மையா சூக்மதர்சிபி சூக்ஷ்ம தரிசனம் உபனிஷதான் பண்றது நம்ம பார்க்கறது ஸ்தூலம் இப்ப பிராணன்னு சொல்ற போது ஸ்தூல சரீரத்தை பிராணம்னு சொல்லலை சூக்ம சரீரத்தை தான் பிராணம்னு சொல்றோம் சூக்ம சரீர அபிமான சைதன்யத்தை தான் பிராணன் சொல்றோம் இரண்ய கர்ப்பன் இரண்ய கர்ப்பனை எப்படி உபாசனை பண்றது சமஷ்டி பிராணனை எப்படி உபாசனை பண்றதுன்னா வியி பிராணன் இல்லை சமஷ்டி பிராணனை தியானம் பண்றது இங்க எங்கயும் பிராணம் உபாசு சொல்லல சனத்குமார் பிராணனை உபாசனை பண்ணு அப்படின்னு சொல்லல ஆனா நாம எடுத்துக்கணும் பிராணோபாசனைக்கு சில இதெல்லாம் சொல்ற அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் சில ஒரு ஒரு ஆச்சாரியர்கள் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வெஷ்டி பிராணன்ல நான் சமஷ்டி பிராணன தியானம் பண்றேன் இரண்ய கர்ப்பண தியானம் பண்றேன் அந்த சமஷ்டி என்னிடத்திலும் இருஷ்டி அகமேவ சமஷ்டி நானே சமஷ்டியா இருக்கேன் வெஷ்டியாகிய என்னை சமஷ்டியாக நான் இமேஜின் பண்றேன் அது மாத்திரமில்லை நான் தான் எல்லாத்திலையும் இருக்கேன் அனைத்து யாரெல்லாம் பார்க்கிறேனோ எல்லாருடைய உயிரும் நானே இங்கே சைதன்யம்ங்கிற அர்த்தத்தில் சொல்லல அனைத்து உயிரும் நானே இரண்ய கர்ப்பனாகிய நானே அனைத்துமாக இருக்கிறேன் இது கிட்டத்தட்ட பிரம்மன் கிட்ட வந்தாச்சு இனி வேற லெவல்ல போகணும் ஆயினால இது நாமரூப ஜகத்து சத்திய லெவல்லயே பேசுது இக்கிட்டத்தட்ட விசிஷ்டாத்வயதம் சொன்னேன் ஏன்னா விசிஷ்டாத்வயத்தில் இன்னும் நுணுக்கங்கள் அதுலையும் போகும் அதெல்லாம் சொன்னால் எனக்கு என்ன இந்த மந்திரத்தை விட்டுட்டு போக முடியாது ஆ அம்சமாக தியானம் பண்ணுறதா நான் சமஷ்டி பிராணனுடைய அம்சம் எஷ்டி பிராணன்னு தியானம் பண்ணுறதா எஷ்டிப் பிராணனே சமஷ்டி பிராணன்னு தியானம் பண்ணுறதா அகமேவ நாராயணா நாராயணஸ அம்சோகம் நாராயணனுடைய அம்சமா நானு நானே நாராயணனா நாராயண்கிற அர்த்தத்தில் அனைத்தையும் அறிபவன் அர்த்தம் அனைத்தையும் அறிபவன் ஹிரண்யம்னா ஞானம் கர்ப்பம்னா உள்ளே அர்த்தம் அறிவை தன்னகத்தை கொண்டவன் என்னது ஆம்னீஷா அந்த அர்த்தான் இரண்ய்பன் பிராண பிரம்ம உபாசனான்னு சொன்னா அந்த சமஷ்டி பிராணன என்னுடைய பிராணன் பிராகமனவான் வாயு அதோகமனவான் வாயுகு இது ஜடமா இதுக்குள்ள இருக்கிற இந்த இதுக்குள்ளிபிம்பீவன் இந்த ஜீவனையே தியானம் பண் ஜீவ்ய கர்ப்ப ஐக்கிய உபாசனா அப்ப பிராணன் சொல்ற போது சமஷ்டி சூக் அபிமானின்னு சொன்னா என்னாகும் ஜீவன் தான் ஏன்னா பிராணம் ஜடம் பிராணம் ஜடம் அச்சேதனம் ஆகையினால சேத்தனமாகிய ஜீவ தத்துவமாகவே நினைக்கப்படுறது சமஷ்டி ஜீவ आ தான் ஹிரண்ய கர்ப்பன் இந்த ஜீவன்கிற வேர்டை யூஸ் பண்ணல பிராணங்கிற சப்தத்தை யூஸ் பண்றோம் ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும் ஜீவன் தான் சமஷ்டி ஜீவன் ஜீவன்ல சமஷ்டி ஜீவனாகிய ஹிரண்ய கர்ப்பனை தியானம் பண்ண அப்படி பண்ற போது என்ன பண்ணணும் எல்லா ஜீவராசிகளையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் நான் வந்து நான் ஹிரண்யகர்ப உபாசனை பண்றேன்னு சொன்னா நான் பிராண உபாசனை பண்றேன்னு சொன்னா எல்லா பிராணங்களையும் நான் மதிக்கணும் அந்தந்த ஜீவனுக்கு உபாதிகள் வித்தியாசம் இருக்கலாம் அது வந்து எனக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம் இந்த உபாதிய மற்ற உபாதிக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம் அதான் மாயையினுடைய விளையாட்டு யான் எனதென்றவரை கூத்தாட்டு கூத்தாட்டுவது ஆனால் இந்த என்ன சொல்றது இந்த மற்ற ஜீவராசிகளோட நான் இன்னொரு ஜீவனோட கான்டாக்ட் வைக்கிறேன் அந்த ஜீவனுக்கு மைண்ட் இருக்குது உடம்பு பேச்சு பேசுகிறான் விவகாரம் பண்ணுறான் அவனோட கல்ச்சர் வேறே என் கல்ச்சர் வேற என் கல்ச்சர் உயர்வாகவோ தாழ்வாகவோ இருக்கலாம் அவனுடைய கல்ச்சர் உயர்வாகவோ தாழ்வாகவோ இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது ஒரு ஜீவன் தான் இந்த சைதன் ஜீவ தத்துவம் தான் அவனுக்குள்ளேயும் ஹிரண்ய கர்ப்பன் இருக்கான் எனக்குள்ளையும் ஹிரண்ய கர்ப்பன் இன்னும் இண்டிவிஜுவலை பார்க்கல டோட்டலாக பார்க்கணும் கொஞ்சம் கடினம் இது இமேஜின் பண்ணணும் அதுக்கு அனுகிரகம் வேணும் இதை கற்பனை பண்ணி பார்க்குறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு இது இதுக்குள்ளே இது ஒரு ஞானம் தான் ஆக்சுவலாக கற்பனை கிடையாது அந்த அதை கற்பனை பண்ணினா அது புரிகிற மாதிரி இருக்கும் அதுக்காக சொல்கிறோம் ஆக எந்த ஜீவனையும் நான் வந்து அவமதிக்கூடாது அது ஒரு பிராணன பிரம்மண உபாசன பண்றவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் எந்த ஜீவனையும் பண்ண பண்ணக்கூடாது யாரையும் உயர்த்தி பேசுறோமோ இல்லையோ தாழ்த்தி பேசுறதுக்கு நமக்கு அணு அளவும் தகுதி கிடையாது அது புரிஞ்சுக்கணும் அதாவது ஒருவரை உயர்வாக கருதுகிறோமோ இல்லையோ தாழ்வாக கருதுவதற்கு நமக்கு தகுதி இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் அது மற்றவர்களை மட்டும் அல்ல நம்மையும் அப்படி கருதக்கூட நமக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப தப்பு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது பிராப்ளம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ப்ராப்ளம் என்ன உயர்வாக நினைக்கிறதும் தவறு என்னை நான் தாழ்வாக நினைப்பதும் தவறு பிறரை உயர்வாக நினைத்தால் குற்றம் இல்லை ஆனால் தாழ்வாக நினைப்பது குற்றம் தாழ்வு தோன்றினாலும் தாழ்வில்லாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையுமா இப்படி பாட்டே இருக்கே அப்ப இந்த ஒரு குணம் வேணும் இந்த ஒரு வேல்யூ இது ஏனோ தானோன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் எந்த ஜீவராசியும் எனக்கு வேறாக இல்லை எல்லா ஜீவராசியும் நான் தான் அதுக்குதான் இந்த பாட்டு தமிழ்ல சொல்றோம் எங்கங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே ஆகினால சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோசி கிட்டத்தட்ட சைதன்ய பக்கத்தில் வந்திருக்கும் ஆனாலும் சைதன்யம் இல்லை இது பிரதிபிம்பான் சமஷ்டி சூட்ச பிரதிபிம்பை ஹிரண் கர்ப்பன் பிரதிபிம்பைத்தியம் ஜீவன் அதை நாம மனசில் வைத்துக்கொண்டு அது சமஷ்டி அகங்காரம் அகங்காரம் சமஷ்டி அகங்காரம் இந்த வெஷ்டி அகங்காரத்தை சமஷ்டி அகங்காரமாக்கிறது தான் ஒரு உபாசனையோட வேலையே இந்த உபாசனையோட வேலையே எல்லாரும் நான் தான் எல்லாருமே நான் ஒரு பாவனை ஏன்னா அனுபவத்தில் பேதமாக இருந்தாலும் பாவனை இதில் ஒரு நுண்மையான ஒரு இழை ஓடுறது ஒரு நுண்ணிய இழை அனைவரையும் இணைக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது மந்திரத்தை படிப்போ சாத்திரம் ஆச்சாரியிருஷமிவ பிரிவஸ் மாதாவை மாதிரை சுவா வை சீ ஆச்சாரியா வை ஸ்தீபிராணீ பண்பை பற்றி பேச மதிக்கணும் உற்றார் உறவினர்களை மதிக்கணும் அவர்களை அவமதிப்பு அவமதித்து பேசக்கூடாது சகா பிரிஷமிவ பிரத்யாக அப்பாவையோ அம்மாவையோ உடன் பிறந்தவனையோ உடன் பிறந்தவளையோ ஆச்சாரியனையோ பிராமணனையோ யாரையும் இது உபலட்சணம் நீங்கள் எல்லாத்தையும் பண்ண எவரையும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவரை என்ன சொல்வது கொஞ்சம் எதிர்த்து பேசுறது ரூடாக என் பண்ணுறது ரூட் பிஹேவிங் ரூடாக பிஹேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா மட்டமாக பேசுறது எதிர்த்து பேசுறது அலட்சியப்படுத்துறது அப்படிலாம் பேசினா என்னாகுறதான் விவரம் அறிந்த பெரியவர்களா என்ன சொல்லுகிறார்களா நீ பண்றது நல்லது இல்லை துவா திகம் ஆகு அவன் வந்து நீ நான்லாம் பேசல் மரியாதை குறைவா பேசல் இந்த மகாபாரதத்தில் பார்க்கிறோம் இல்லையா அர்ஜுனன் தன்னுடைய வில்ல பழிச்சவனை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான் தர்மராஜா அர்ஜுனுடைய வில்ல பழிக்கிறார் அவரை கொல்லணுங்கிற விரத்தம் இருக்கே அதை கடைபிடிக்கணுமே அப்படின்னு இவன் என்ன பண்றான் அப்படின்னு நான் வருத்தப்படுறான் அது கிருஷ்ணர் சொல்றாரு அண்ணாவை ஏக்கவச்சனத்துல பேசு கொலை பண்ணதுக்கு சமானம்ங்கிறார் அப்ப அவன் சரின்னு சொல்லிட்டு கொலை பண்ணதுக்கு சமானமா இருக்கட்டும் ஆளை கொலை வேண்டான்னு சொல்லிட்டு ஏக்க வச்சனத்துல பேசின உடனே கிருஷ்ணர் அவன் அண்ணாவை போய் ஏக்க பேசிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தன்னை தானே கொலை பண்ணிக்க பாக்குறான் அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு உன்னை நீ கொலை பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் உன்னை பத்தி நீயே புகழ்ந்துக்கோ அது உன்னை கொலை பண்ணதுக்கு சமானம் தன்னை தானே புகழ்ந்துக்கிறது தன்னை கொலை செய்து கொள்வதற்கு சமானம் பிறரை இகழ்ந்து பேசுவது பிறரை கொலை செய்வதற்கு சமானம் மகாபாரத்திலிருந்து இந்த நீதி தெரியுது பிறரை இகழ்ந்து பேசுவது அவரை அவர்களை கொலை செய்வதற்கு நிகர் அவர்களை துன்பப்படுத்துவது அவர்களை அழிப்பதற்கு நிகர் அப்படி மகாபாரத்தில் சொல்லியிருக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றது ஒருத்தன் அப்பா அம்மா கிட்ட உற்றார் உறவினர்கள்ட்ட கடுமையா பேசினான்னு சொன்னா அவனை பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுகிறார்களான் அவனை வந்து வெறுக்கிறார்கள் வெறுக்கிறார்கள்னா என்ன அர்த்தம் பேசுறாம் அப்பா அம்மாவே பேசுறான் குருவ பேசுறான் குருவ நிந்தன பண்றான் பிராமணன் எல்லாரும் யாராக இருந்தாலும் எதையும் நிந்திக்காது பிறரை குறை சொல்லாதே பிறரை நிந்திக்காதே அது உன் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இடைஞ்சல் வேற்றுமை உணர்ச்சியை வளர்க்கும் உள்ளத்தில் தூய்மையை குறைக்கும் மாசுகளை பெருக்கும் பல தவறுகளுக்கு காரணமாகிவிடும் பிறவிக்கு வித்தாகிவிடும் அப்படிலாம் புரிஞ்சுக்கணும் அதனால உபனிஷத்து என்ன சொல்றது பித்தரம் வா மாத்தரம் வா பிராத்தரம் வா ஸ்வசாரம் வா ஆச்சாரியம் வா பிராமணம் வா கிஞ்சித் ப்ரிஷமிவ பிரத்யாக அவனை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள் ஆனால் என்ன சொல்லுகிறார்களா நீ அவர்களை கொன்று விட்டாயங்கிறாங்களா அப்படி பேசினே அவன் செத்து போயிட்டான்ப்பா மூஞ்சி செத்து போச்சு அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு இதா சொல்ல நிஜமாக ஆனாலும் செத்ததுக்கு சமானது அந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு இதுலேருந்து ஒரு குணம் சொல்லப்படுது பித்திருகாவை துமசி மாதகாவை துமசி நீ பித்திருகான்னா என்ன அர்த்தம் தந்தையை கொன்றவன் கொள்கிறவன் தாயை கொள்கிறவன் அண்ணனைக் கொள்கிறவன் தங்கையை கொள்கிறவன் அக்காவை கொள்கிறவன் ஆச்சாரியனை கொள்கின்றவன் பிராமணனை கொள்கின்றவன் என்று அவனை மற்றவர்கள் பேசுகிறார்கள் உலக ஜனங்கள் லௌகிக்காக ஏனும் ஆவூ மக்கள் அவனை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார்கள் அடுத்தது ஆகையினால் என்ன பண்றது அவர்களை நீ அப்பாவை பேசல அந்த உயிரை பழிக்கிற அந்த உள்ள உடலுக்குள் இருக்கிற உயிரை நீ அவமதிக்காதே அந்த உடலுக்குள் வாழும் உயிரை மதிப்பாயாக உன் உடலுக்குள் வாழும் உயிரை நீ மதிப்பது போன்று அதில் உனக்கு விருப்பம் இருப்பது போன்று பிற உயிர்களுக்கும் அவர்கள் மீது பிரியம் இருக்கும் அவர்களை அவமதிக்காதே என்பது கருத்து அடுத்த அப்படின்னூச சீத்தி ந ஆச்சாரியா சீத்தீ பிர பிராமணஹா சீத்தீயம் இவ்வெத்திரேகம் முதல்ல சொன்ன மந்திரம் அன்மயம் அதாவது அவர்களை நீ அவர் மரியாதை செய்தால் அது அவர்களை கொன்றதாகும் அந்த உயிரை கொன்ற பாவம் ஏற்படும் ஆனால் அந்த உடலிலிருந்து உயிர் போன பிறகு அந்த உடலை நீ சுக்கு சுக்குநூறாக கிழித்தாலும் நீ அவர்களை கொன்றவன் என்று கருதப்பட மாட்டாய் அப்படின்னு மாத்தி சொல்லு உயிரோட இருக்கிறவனை அவமதிக்காது உயிர் போனத்துக்கு பிறகு அந்த உடலை நீ என்னவனாலும் பண்ணினாலும் கூட அது குற்றமல்ல ஆனால் உயிரை மதிக்க வேண்டும் உடலை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை உயிரை மதிப்பாயாக என்பது உள்ளார்ந்த பொருள் மந்திரம் என்ன சொல்கிறது மேலும் ஒருவன் உட்காந்த பிராணான் உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சு உயிர் விலகிய உடலை சூலேன சமாசம் எதிஷன் சூலேனா கூர்மையான கருவி சூலம்னா திரிசூலம்னா தான் மூன்று கூர்மையான கருவின்னு அர்த்தம் திருசூலம்னு சொன்னால் மூணு ஷார்ப்பு சூலம்னு சொன்னால் ஒன்று தான் ஒரு ஷார்ப்பு உடைய தான் எல்லாம் ஒரு ஆச்சாரியர் சொல்றார் அந்த காலத்தில் வந்து மரங்கள்லயே கூர்மையாக பண்ணி இந்த உடலை எல்லாம் வெட்டுவாங்க சன்னியாசியோட சரீரத்து கூட எட்டாக வெட்டி எட்டு பக்கம் வீசுன்னு சொல்லியிருக்கு விக்கிரணம்னு பேர் சன்னியாசியுடைய சரீரத்தை எட்டு பாகமாக வெட்டி எட்டு திசையில் எரியலாம் அது மாதிரி அது அது தோஷம் இல்லை குற்றம் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த கேரளாவிலாம் யானை செத்து போச்சுன்னா யானையை வெட்டுவான் துண்டு துண்டாக மழுவச்சு வெட்டி தனித்தனியாக எடுத்து தான் போய் அவ்வளோ பெரிய யானை கொண்டு எங்கள் குழியில் போடு அது வெட்டுவான் எல்லா பக்கம் நிறைய பேர் ஆள் ஆளுக்கு பக்கத்தில் அந்த பக்கத்தில் இருந்துக்கிட்டு எப்படி விறக வெட்டுறானோ அப்படி யானையை வெட்டு வெட்டுன்னு வெட்டுவான் வெட்டி அந்த இதை தனித்தனியா பிச்சு பிச்சு துண்டு துண்டாக்கி அதை ஒரு பெரிய குழியில போடுறது இல்லாட்டி எரிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி எத்திஷன்னு துண்டுபடுத்தி அதுக்கப்புறம் அதை எரித்தானே ஆனால் அவனை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க இவனை இப்ப தந்தையை கொன்றவன் தாயை கொன்றவன் யாரும் சொல்றதில்லை உயிரோட இருக்கிற போது மோசமா பேசினாதான் அதை கொன்றவன் சொல்லுவார்கள் உயிர் கிளம்பிய பிறகு உடலை வதம் செய்தாலோ உடலை எரித்தாலோ அது குற்றமாகாது உயிரை அவமதிக்க கூடாது என்பது கருத்து அடுத்த மந்திரம் பிராணோஹ்யே வைத்தானி சர்வாணி சவா ஏஷ் பசியன் ஜானன் अतिवादी ुवी एव एव, प्राण सर्वाणी ஏதானி சர்வாணி பவதி இவை அனைத்தும் பிராணனே ஆகியிருக்கிறது பிராணம்தான் இத்தனை பொருளாகவும் ஆகியிருக்கிறது சமஷ்டி சூக்ம சரீரத்திலிருந்துதான் இந்த இரண்ய கர்ப்பனிடம் இருந்துதான் இவை அனைத்தும் தோன்றி இருக்கிறது இவை அனைத்துங்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சலானி ஸ்திரானிச்சங்கிற சங்கராஜர் அசைகின்ற அசையாத அனைத்து உயிர்களும் இதனிடமிருந்தே தோன்றியிருக்கின்றன சவா ஏஷ ஏவம் பசியம் மன்வானஹா ஏவம் விஜா நன்னு அதிவாதி பவதி இந்த உண்மையை கண்டு இதனை சிந்தித்து இதனை நன்கு அறிகின்றவன் அதிவாதி பவதி இப்ப பிராணம்தான் பெரிஷ் ஞாபகம் வச்சுங்க இத்தனை நேரம் படிச்சதுல नाम, मन संगल चि ध्यान विज्ञान बलम अन्न आपहा तेज आकाश आशा प्राण पद उपास उपास मंत्री அவன் சிறந்த பேச்சாளன் சிறந்ததைப் பேசுபவன் சிறந்ததை பேசுகின்ற சிறந்த பேச்சாளர் உயர்ந்ததை பேசுகிறவன் மேலானதை பேசுகிறவன் சிறந்த மேலான மகத்தான பெரிய பேச்சாளர் சொல்றாங்கல்ல பெரியதை பற்றி பேசுகின்ற பேச்சாளர் பெரிய பேச்சாளன் அதிவாதி உபநிஷத் அங்க முண்டகோபனிஷத் அதிவாதி நாதிவாதி பவத்தே இவன் பரம்பொருளை தவிர வேறு எதைப் பற்றியும் பேசுவதில்லை அவன் பேசுவதில் பேசுகிறான் உயர்ந்ததை பற்றி பேசுகிறான் மேலானதை பற்றி பேசுகிறான் நாமாதி ஆசாந்தம் அதித்திய வதனசீலகா நாமம் முதல் ஆசை வரை உள்ள அனைத்தையும் கடந்த பிராணவாதி பற்றி பேசுகிறான் பிராணாத்மவாதின்னு பேர் பிராணாத்மவாதி அகமேவ பிராணி அதனால அதிவாதி என்ன சொல்லுகிறான் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு இந்த ஹிரண்ய கர்ப்பந்தா எல்லாத்துக்கும் காரணம் அபிநிமித்தோபாதான காரணம் சர்வ காரணம் என்று அறிந்து அதனை ஆழ்ந்து சிந்தித்து அதனை நன்கு தெரிந்து கொண்டு தெளிவாக சொல்லுகிறான் அதிவாதி பேசுகிறாய் பெரிய பொருளை பேசுகிறாய் என்று பிறர் சொல்லுகிறார்களாம் ஆம் நான் பெரிய பொருளைத்தான் பேசுகிறேன் என்று நீயும் பெருமிதமாக சொல் அப்படி சொல்றது உபநேஷன் ஆம் நான் பெரிய பொருளைத்தான் பேசுகிறேன் என்று பெருமிதமாக சொல் உன்னை தாழ்த்திக்கொள்ளாதே பி போல்டு தைரியமா சொல்லுங்கிறது உபனிஷத்து அகம் ரிக்ஷரே இது ஒன்றும் அகங்காரம் கர்வம் கிடையாது அனைத்து உயிர்களையும் மதிக்கிறது நானே பெரியவன் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லை நீ சிறியவன்குதான் தப்பு நீயும் பெரியவன் நானும் பெரியவன் நாம் பெரிய பொருளிலிருந்து தோன்றி இருக்கிற நெருப்பு பொறிகள் அப்படி சொல்லலாம் தப்பு இல்லை ஒரே அக்னியிலிருந்த நெருப்பு பொறிகளே நாம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பொறியிலும் அந்த ஆற்றல் இருக்கிறது ஒவ்வொரு நெருப்பு பொறியிலும் மாபெரும் நெருப்பு அடங்கி இருக்கிறது அதனால தான் விவேகானந்தர் எல்லாரையும் சொன்னார் அவர் அடிக்கடி விவேகானந்தர் சொல்றது ஒரு மீனவனிடம் சென்று இந்த தத்துவத்தை சொல் அவன் சிறந்த மீனவனாக இருப்பான் ஒரு வியாபாரியிடம் செல் அவன் சிறந்த வியாபாரியராக இருப்பான் யாரிடத்தில் வேணாலும் இந்த தத் எல்லாரிடத்திலும் இந்த தத்துவத்தை கொண்டு போங்கள் அனைவரிடமும் இதை பரப்புங்கள் அவர்கள் உயர்ந்தவர்களாக தங்களை உணர்வார்கள் தன்னம்பிக்கை மேலிடும் அயராது நல்ல காரியம் செய்வார்கள் அது நாட்டிற்கு எப்பொழுதும் நலத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் என்ன மேரா பாரத் மகா நிகை என்னுடைய பாரத தேசம் பெரியது சிறந்தது நானும் சிறந்தவன் பி இண்டியன் பை இண்டியன் சொல்லு ப்ரௌடா சொல்லிக்கும் நான் வந்து இந்தியன் என்பதை பெருமிதத்தோடு சொல் அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் எல்லாரும் பெறுவார் எல்லாரும் பெருட் கிடைச்சதுன்னு சொல்றார் மாணிகவாச்சர அதிவாதி அஸ்மின்னு சொல்லுறாங்கிறார் அதிவாதி பவதி அதிவாதி அசி அதிவாதி அஸ்மி அத்திவாதி பவத்தின்னு சொல்றது உபனிஷத்து பிரதம புருஷன்ல அப்புறம் மத்தியம புருஷனை சொல்றான் அதிவாதி கடந்ததை பேசுகிறேன் நாம் முதல் ஆசை வரை உள்ள அனைத்தையும் கடந்த பிராணனை பற்றி பேசுகிறேன் பிராண உபாசகன் நான் பிராணவா பிராண பிராணனை பற்றி பேசுகிறதில் பெருமிதம் கொள்கிறேன் ந அபன் உன்னை தாழ்த்தி கொள்ளாது யாராவது என்ன தப்பா நினைச்சுப்பானோன்னு நினைக்காது தப்பா நினைச்சுப்பானோன்னு நினைக்கிறது தான் தப்பு நீ படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சு நீ சொல்றேன் தெரியாம இருக்கிறவன் உன்னை பத்தி தப்பா நினைச்சா அது அவன் ப்ராப்ளம் நீ தெளிவா வாழ்க்கை வாழ்ந்து உயர்ந்த உண்மையை உணர்ந்து நீ சொல்ற போது அதே சமயம் அவனையும் பார்த்து நீ சொல்ற நான் மட்டுமல்ல நீயும் பெரியவன் இப்படிலாம் சொல்லாதே பகவானுக்கு அப அபச்சாரம் பெரிய பாபம் தோஷம் அப்படின்னு சொன்னா நீ எந்த நிலையில உன்னை வச்சுன்னு பேசுறேன்னு அவனுக்கு தெரியாது உடல் பற்றோடோ உயிர் பற்றோடோ நீ பேசவில்லை உயர்ந்த கடவுளை பற்றிய தன்மையோடு உன்னை இணைத்து கொண்டு பேசுகிறாய் இது குற்றம் அல்ல உன்னை தாழ்த்தி கொள்ளாதே நான் அபன்முத இதோட முடிகிறது ஆக இனி பதினாறாவது கண்டத்திலிருந்து தான் வேதாந்தம் ஆரம்பிக்க போகிறது இதுவரைக்கும் உபாசனை சொல்லப்பட்டது ஆக நாமத்தின் நாமம் முதல் பிராணப்பரியம் பரியந்தம் உத்தா உபாசனை சொல்லலை உபாசனை பலத்தை பற்றி பேசலை உபனிஷத் முடிச்சுடுச்சு அதிவாதி பவதி அதிவாதி அஸ்தி அசி இ அதிவாதி அஸ்மி இத்தி புருவன்னு முடிச்சுடுத்து இதுக்கு மேல பெரிய பொருள் இருக்கான்னு நாரதர் கேட்கலை ஏன்னா இதுதான் பெரிய பொருள் அதுதான் அது மாத்திரம் இல்லை பிராணனை இரண்ட கர்ப்பனா தியானம் பண்ண சொல்லிவிட்டார் அப்ப ஆத்மா வந்து இரண்ட கர்ப்பன்னு புரிஞ்சு யாரு நாரதர் அவரும் அதிவாதி பவதி அதிவாதி அஸ்மி ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரம் பண்ணிவிட்டார் போயிட்டு வரேன் ஆத்மவித்து சோகம் நான் வந்து சோகத்திலிருந்து விடுபட்டேன் கவலை எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட மாதிரி தோற்றம் ஆனா இது முடியலையாம் இது இன்னும் இந்த வாழ்க்கை உண்மை இந்த உயிர்கள் உண்மை இந்த உலகம் உண்மை இவைகளெல்லாம் சத்தியம் என்கின்ற எண்ணத்திலேயே பேசப்பட்டது ஆனால் இது சவிகாரம் மாற்றமுடையது மாற்றமுடையதை உண்மையாக கருதக்கூடாது வேற்றுமை நிறைந்தது இந்த ஞானத்தினால வேற்றுமைகள் நீக்கப்படவில்லை வேற்றுமையில் ஒரு உயர்ந்த தன்மையை அடைந்திருக்கிறோமே தவிர அடியோடு வேற்றுமை களையப்படவில்லை வேற்றுமை உணர்ச்சி வேற்றுமை எண்ணம் இதுவரை பண்ணப்பட்ட உபதேசத்தில் அடியோடு களையப்படவில்லை ஓரளவு ஒற்றுமை உணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் வேற்றுமை உணர்வு அடியோடு நீக்கப்படவில்லை வேற்றுமை உணர்வை பண்படுத்தி வேற்றுமை உணர்வை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் பண்படுத்தியிருக்கிறோம் நெறிப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் வேற்றுமை உணர்விலிருந்து முற்றிலும் விடுபடவில்லை முற்றிலும் விடுபட வேண்டும் என்றால் வேற்றுமை ஒரு மாயை ஒரு கற்பனை மாயத்தோற்றம் அறியாமை என்பது அறியப்பட வேண்டும் அப்பத்தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் போகும் இல்லாட்டி இதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் விடமாட்டோம் ஆகவே உபனிஷத் மேலும் கருத்துக்களை சனத்குமாரர் நாரதர் கேட்காவிட்டாலும் தானாகவே உபதேசத்தை தொடங்குகிறார் இதுவரைக்கும் நாரதர் கேட்டு கேட்டு சொன்னார் அஸ்தி பகவோ பூ தி மேலே ஏதேனும் இருக்கிறதான்னு கேட்டார் இருக்கிறதப்பான் அதை சொல்லிக் கொடுங்கள்னர் இப்ப இங்க ஒண்ணுமே சொல்லல அதோட இன்னும் போயிடுது நான் அப்பன் வீத்த தாழ்த்தி கொள்ளாதே உபதேசம் முடிஞ்ச மாதிரி தெரியுது ஆனா இனிமேதான் உபனிஷ உபதேசமே ஆரம்பிக்க போறது இனிமே தான் பிரம்மோபதேசமே தொடங்க போறது இதுவரைக்கும் பிராண பிரம்மோபதேசம் எல்லாம் என்னது அபர பிரம்மோபதேசம் முக்த பிரம்மோபதேசம் இல்லை சம்சாரி பிரம்மோபதேசம் அசம்சாரி பிரம்மோபதேசம் பண்ணல கொஞ்சம் கடினம் தான் ரொம்ப ஹை லெவல் அடுத்த மந்திரம் இதெல்லாம் படிச்சாதான் புரியும் இதெல்லாம் ஒரு தரம் படிக்கிற புத்தகமா என்ன படிச்சுட்டே இருக்க வேண்டியது சந்யாசமே இதுக்குதான் சாமியாரா போறதே இதுக்குதான் திரும்ப திரும்ப படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு மோட்சத்தை அடையிறதுக்கு தான் இதுவே வேற எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு சன்னியாசம் இப்போ சங்கராச்சாரியார் சொல்றார் இது இதோட இதுக்கு மேல ஒன்னும் இல்லைன்னு நினைச்சுட்டு நாரதர் கிளம்பிட்டாரான் அவர் சொன்னாராம் அதுக்கு மேல என்ன பிராணன காட்டிலும் மேல என்ன இருக்குன்னு கேட்கலையாம் நாரதர் ஆகினால அவர் வந்து அவருக்கு அவருக்குன்னு சரியா முழுமையா தெரிஞ்சுக்காம போறாரே அப்படிங்கிற எண்ணத்துல சனத்குமாரே கருணையோட அவருக்கு உபதேசம் பண்ண தொடங்கினாராம் என்ன உபதேசம் பண்ணினார் படிக்கலாம் சத்தியேனா திவதீ சோஹம் பகவத் சத்தியேனி தீ भगवो விஜிஞ்சாசித்தோ விஜிஜாசி து ஆனால் நாணால் போட்டாலே போச்சே து அப்படின் இருக்கு மந்திரத்தில் தூ ஆனால் ய சத்திய அதிவதத்த சஹா ஏஷஹா ஏவ அத்திவதி வான்னா உண்மையில் இவன் தான்ப்பா உண்மையிலே அத்திவதத்தி இப்போ இதுக்கு முன்னால சொன்னவன் உண்மையில அத்திவதத்தி இல்லைங்கிறார் அது வந்து மேலெழுந்த வாரியான அத்திவதனம் அத்திவதனம்னா என்ன அர்த்தம் மேலான பெரியதை பேசுபவன் அவன் பெரியதை பேசுறான்னு நினைக்கிறான் ஆனால் அவன் சொல்றது பெரியதே இல்லை இத்தனை பெருசு எதுன்னு சொல்லி சொல்லி கடைசியில் பெருசு சொல்லிவிட்டு அது பெருசு அதுவும் பெரிசு இரு விவகாரத்துல பார்க்கிற போது ஹையஸ்ட் அதுதான் இரண்ய கர்ப்பன் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசு இரண்ய மேல எது பெருசுன்னா அதுதான் சொல்லப்படுது நமக்கு அனுபவத்துல விவகாரத்துல வியாபகாரிக சத்திய திருஷ்டியில ரொம்ப பெரிய பொருள் இவர் படைத்து காத்து மறைத்து அழித்து அருள் புரிகிறவர் இந்த கடவுள் பெரியவர் நான் யாருன்னா அவர் ஆண்டவன் நான் அடிமை அவரால் ஆளப்படுபவன் நான் ஓயாவது புண்ணிய பாபங்களை மாற்றி மாற்றி செய்வன் அவர் புண்ணிய பாவங்களை கடந்தவர் இப்படி இந்த வேற்றுமை இருக்கு அவராக நான் கருதின்றார ஹிரண்யகர்பன் சொன்னாலும் இந்த விவகாரத்தில் அப்படி ஒரு பாவனை இருந்துட்டுருக்கு அது பாவனை தான் அகம் பிரம்மா அஸ்மி ஹிரண்யகர்பன் அப்பரம் பிரம்ம அஸ்மிங்கிறது பாவனை தான் ஞானம் அதை பற்றி சொல்லணும் அதுக்காக சொல்றார் யாரு சத்தியத்தினால சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்திய பொருளை பெரியதாக தெரிந்து கொண்டு பேசுகிறானோ சங்கராச்சாரிய பரமார்த்த சத்திய விஜயானவத்து தயா அதிவதா சத்தியன அதிவதத்தி சஹா அதிவத அப்படி போட்டுக்கணும் தூ ஆனால் வா உண்மையில் ஏஷஹா இவன் தான் உண்மையில இவன் தான் நிர்குண நிராகார நிர்விகல் பிரம்மனை தெரிஞ்சானோ அவன் தான் உண்மையிலே பெருச பேசுறான் அதோட பார்க்கிற போது இந்த ஹிரண்ய கர்ப்பன் சிறிதுதான் ஆனா அதை சொல்லலை அதை அப்படி எல்லாம் கம்பேர் பண்றத பத்தி சொல்லாம அத்திவதத்தி சஹா இந்தவோ அத்திவாதி பவதி அங்க அத்திவாதி பவதிங்கிற தப்பு இல்லை ப்ரௌடா வச்சுக்கோ ஒரு வகையான அகங்கிர பாசனா தப்பு இல்லை நீ உன்னை தாழ்த்திக்காதே அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ உயர்வு தாழ்வே உண்மை இல்லை உயர்வு தாழ்வு என்பது உண்மையல்ல உயர்வும் மாயை தாழ்வும் மாயை இடைப்பட்ட நிலையும் மாயை இந்த உண்மையை உணர வேண்டும் அதற்காக உபனிஷத் பேசு சத்தியன அதிவதத்தி சஹா ஏவ அத்திவதி சா அஹம் பகவ ஹே பகவஹா சோகம் சத்தியன அதிவதானி நான் அந்த சத்தியத்தையே பேச விரும்புகிறேன் நீங்கள் சொன்னது வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியத்தை தெரிந்து கொண்டு பேசினால்தான் அது உயர்ந்தது இது வியாபகாரிக சத்தியம் ஹிரண்ய கர்ப்பன் வியாவகாரிக சத்தியத்திலேயே என்ன சொல்றது பூயான் பெரியது இரண்ய கர்ப்பன் பெரியவர் வியாபகாரிக சத்தியத்தில் சாதிசய மகத்துவம் சாதிஷய பூயஸ்துவம் தாரதமய பூயஸ்துவம் ஆபேக்ஷிக்க பூயஸ்துவம் புரியுறதா பாருங்க ரொம்ப டெக்னிக்கலா போறதுன்னு தோணும் அதாவது இந்த பிரம்மன் வந்து இருக்கிறதுல பெருசு ஆபேட்சிக்க பூயஸ்துவம் ஆபேக்ஷிக்க மகத்துவம் ஆனா மகத்துவம் இது இல்லை இரண்ய கர்ப்பன் ஆத்திய மகத்தான பொருள் அல்ல ஆபே மகத் பரபிரம் அழிக்காத மறைக்காத அருளாத கடவுள் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரிகின்ற இந்த ரெண்டு கடவுள்ல எந்த கடவுள் உயர்ந்தவர் என்னோ பண்ணும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரிகின்ற கடவுள் படைக்காமல் காக்காமல் அழிக்காமல் மறைக்காமல் அருளாமல் இருக்கிற கடவுள் இதான் சிக்கரை ஆரம்பிக்க கடவுள் இப்படி வேலை இருக்கா இருக்கிற குழப்பம் போறாதா கடவுள் வேற இப்படி ஒரு குழப்பம் இருக்கா அப்படின்னா ஆமா அவர் படைப்பதும் இல்லை காப்பதும் இல்லை அழிப்பதும் இல்லை மறைப்பதும் இல்லை அருள்வதும் இல்லை ஒன்னும் பண்றது படைப்பவனும் இல்லை படைக்கப்படும் பொருளும் இல்லை எல்லாம் தூக்கத்தை கற்பனை பண்ணி பார்வோம் இப்ப அப்படிதான் இருக்கும் நேரம் அப்படி படைப்பவனும் இல்லை படைக்கப்படுபவையும் இல்லை காப்பவனும் இல்லை காக்கப்படுவதும் இல்லை அழிப்பவனும் இல்லை அழிக்கப்படுவதும் இல்லை மறைப்பவனும் இல்லை மறைக்கப்படுவதும் இல்லை அருள்பவனும் இல்லை அருளப்படுவதும் இல்லை புரிவதும் இல்லை புரிய போவதும் இல்லை பரமார்த்த சத்தியும் சத்தியான் சத்தியம் அபவத் தைத்திரி பரிஷத் சொல்றது அந்த மெய்பொருளே உண்மையாகவும் பொய்யாகவும் காட்சி அளிக்கிறது எப்படி பாருங்க மெய்பொருளே உண்மையாகவும் பொய்யாகவும் காட்சி அளிக்கிறது சத்தியம் அந்ருக்கு நல்ல வேலை கிருஷ்ணர்ட்டி பண்ணினா உனக்கு ஞானத்தை கொடுப்பேங்கிறார் சததயுக்தானாம் தம் ஏன மாம் உபயந்தி சத்திய அதிவத அப்ப உடனே சொன்னார் அந்த சத்தியம் துயே விஜிசித்தணும்பா அப்படின்னர் அப்படின்னர் அறிய முற்பட வேண்டும் சத்தியத்தை நன்கு அறிய விரும்ப வேண்டும் அப்படின்னர் சத்தியத்தை நன்கு அறிய விரும்புகிறேன் பகவானேதர் இதுக்குள்ள எப்படிலாம் இருக்கு பாருங்க எவன் சத்தியத்தினால் பாரமார்த்த சத்தியமாக பேசுகிறோ அவனே உண்மையில் பெரியதை பேசுகிறான் பேசுகிறானோ அவனே உண்மையில் அறிய விரும்ப வேண்டும் பாரமார்த்திக சத்தியத்தை அறிய விரும்புகிறேன் பகவானே அப்படின் உடனே அடுத்ததுக்கு போற மந்திரத்தை படிக்கலாம் நிஜானன் சத்யம் விஜம் தேவ விஜிஜாசித்தவ்யமிதி விஜயான எப்பொழுது ஒருவன் நன்கு அதனை அறிகிறானோ அப்பொழுதுதான் அவன் சத்தியத்தை சொல்லுகிறான் பாரமார்த்திக சத்தியத்தை சொல்லுகிறான் நன்கு அறியாமல் சத்தியத்தை சொல்ல முடியாது நன்கு அறிந்தால்தான் சத்தியத்தை சொல்ல முடியும் எனவே நன்கு அறிய வேண்டும் என்று விரும்ப வேண்டும் எப்படி இருக்கு பாருங்க நன்கு அறிய வேண்டும் என்று விரும்ப வேண்டும் நன்கு அறிய விரும்புகிறேன் பகவானை அப்படின்னா இப்ப விஜான் இதுக்கு முதல்ல சொன்னது சத்தியத்தை பாரமார்த்திக சத்தியத்தை பேசுபவனே உண்மையில் பெரியதை பேசுகிறான் அப்படின்னார் ஆகவே பாரமார்த்திக சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்ப வேண்டும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்பதை விரும்ப வேண்டும் அறிந்து கொள்ள விரும்ப வேண்டும் என்பதை விரும்ப வேண்டும் என்கிறார் இங்கே அதை விஜயானம் சொல்ல விஜயானதான் சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியும் அங்க சொன்ன விஞ்ஞானம் வேற அங்க ரெண்டு விஜயம் ரெண்டு அர்த்தம் சொன்னேன் உபாசனையில விஜயானு சொன்னா சாஸ்திரத்திலிருந்து தெரிஞ்சுக்கிற ஞானம்னு சொன்னேன் ஞானம்னு சொன்ன இங்க அப்படி இல்லை இங்கே பாரமார்த்திக சத்திய விசேஷ ஞானம் அப்படின்னு அர்த்தம் பாரமார்த்திக சத்தியத்தை பத்தின சிறந்த ஞானம் சிரவணத்தினால அடையணும்னு அர்த்தம் சத்தியத்தினாலதான் அது சத்தியத்தை சத்தியத்தை பத்தி பேசுறவன் தான் பெரியதை பத்தி பேசுறான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் உண்மையான சத்தியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையினாலதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின் அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையினால தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் விரும்புறேன் எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குங்கிறத இங்க சொல்ற மந்திரத்தை பார்த்தா தெரியும் உண்மையில் வயங்குறத உண்மையில் போட்டுக்கணும் ஹிண்டிடுங்கிறாங்க இங்கிலீஷ்ல உண்மையில் எதா விஜானாதி எப்பொழுது நன்றாக அறிகிறானோ அப்பொழுது சத்தியத்தை பேசுகிறான் சத்தியத்தை ஒருவன் எப்பொழுது நன்றாக அறிகிறானோ அப்பொழுது சத்தியத்தை பேசுகிறான் அவிஜானன் சத்தியம் வதத்தி தெரிந்து கொள்ளாமல் சத்தியத்தை பேச முடியாது விஜானன்னே சத்தியம் வதத்தி நன்கு தெரிந்து கொண்டுதான் ஒருவன் சத்தியத்தை பேசுகிறான் விஜயானம் தேவை விஜய்யாசி தவ்யம் நன்கு அறிய வேண்டும் என்பதை விரும்ப வேண்டும் விரும்ப வேண்டும் பகவானே நன்கு அறிய விரும்புகிறேன் நன்கு அறிய வேண்டும் என்று சொல்லுகிற விஜானத்தை நான் விஜிஜ்ஞாசே விஜானத்தை அறிய விரும்புகிறேன் விஜயானத்தை விசேஷ ஜ்யானத்தை பெற விரும்புகிறேன் அர்த்தம் விசேஷ ஞானத்தினால் தான் அதை தெரிஞ்சிக்க முடியும்பேஷ ஞானத்தை பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ற அடுத்த மனு தீ மத் விஜா தீ மத்வை தீ உண்மையில் மேலும் சொல்ற அதை நன்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று தோன்றினால் தான் அதை நன்கு அறிய முடியும் எப்படி போயிட்டேரு பாரமார்த்திக சத்தியத்தை பத்தி பேசுறவன் தான் பெரியதை பேசுகிறான் பாரமார்த்திக சத்தியத்தை தெரிஞ்சுடா தான் தெரிஞ்சுக்க விரும்புறதை நல்லாவே விரும்புறேன் அதுக்கு நல்லா சிந்திக்கணும் நல்லா யோசிக்கணும் நன்றாக யுக்தி பூர்வமா சிந்திக்கிறதுக்கு நல்ல புத்தியோடு இருக்கணும் அதை பற்றி தெரிந்து கொள்ளணும் அதான் சொல்ற உண்மையில் எப்பொழுது ஒருவன் நன்கு சிந்திக்கிறானோ அப்பொழுதுதான் அதை அறிகிறான் சிந்திக்காமல் அதை அறிய முடியாது அமத்வா ந விஜாநாதி மத்வைவ விஜாநாதி சிந்தித்தால் தான் அது தெரிந்து கொள்ள முடியும் எனவே நன்கு சிந்திப்பதை நீ விரும்ப வேண்டும் நான் நன்கு சிந்திப்பதை நான் விரும்புகிறேன் நன்கு சிந்திப்பது நான் நன்கு சிந்திப்பதை பெறுவது எப்படி சத்தியத்தை அறிய வேண்டும் பாரமார்த்திக சத்தியத்தை அறிய விரும்ப வேண்டும் அறிய வேண்டும் அறிய விரும்ப வேண்டும் அதற்கு நன்கு சிந்திக்க வேண்டும் சிந்திப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நன்கு சிந்திப்பதைப் பெறுதல் எப்படி அதுக்கு விளக்கம் சொல்றார் படிக்கலாம் யதாவை அனுர்தன் மனு மனு ஸ்ரேவ விஜிஜாசித்தேதி உண்மையில் ஸ்ரத்த இருந்தால்தான் தொடர்ந்து சிந்திக்க முடியும் தொடர்ந்து சிந்தித்தால்தான் நன்கு அறிய முடியும் நன்கு அறிந்தால்தான் உண்மை தெளிவாக விளங்கும் சொல்ற ஆழ்ந்த பிரமாண புத்தி வேண்டும் நிச்சயமா பரபிரம்மன் இருக்கு சாஸ்திரம்தான் சத்தியம் ஸ்ரத்த வேண்டும் ஸ்ரத்த இருந்தாதான் மோக்ஷம் ான்பத்தேர்பான் ஜெகத்துங்கிறது அவை ஸ்ர்த்தை ரொம்ப முக்கியம் மேலும் உள்ள பகுதிகளை மாலை வகுப்பிலே பார்க்கலாம் ஹரி ஓம் ஆயன் மமாணச்சு சர்வாணி சர்வம் உபனிஷம் மாஹம்மரா மாக்கோமே அய்யுனி அனந்தஜன்மாண்டயி விளிமந்தே பூத்திரி உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி